புராம்தான் என்ன செய்திகள் ராஜசேகர பாண்டியன் ஒருவன் ராஜசேகர பாண்டியன் அவனுடைய காலம் அவன் காலத்துல இப்பொழுது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அந்த நிகழ்ச்சி என்ன என்றால் நான் எல்லாவற்றையும் சொல்லு பாட்டு இருக்கு இந்த நாற்பத்தி ஆறு பாட்டை மணிக்கு தான் இருந்தாலும் சிற்சல செய்திகளை மட்டும் அந்த காலத்தில் என்ன ஆச்சு கேட்ட பேரரசர்களுக்கு திருவள்ளுவர் ரொம்ப அருமையாச்சு இயல்பாக கொண்ட மனைவியரும் இருந்தனர் காதல் கிடைத்தியரும் இருந்தார் அது தவிர்க்காது தேவையில்லாத ஒன்றும் தேவையில்லாத ஒன்றும் ஆனால் அதுக்கு நம்ம அவை ஒரு இருந்தார் அதெல்லாம் நாம் இருக்கிறாள் அவை சொன்னா யாருமே தெரியாது உங்களுக்கு அல்லவா அவை சுனா தெரியாதுல்ல இன்னைக்கு அவர் பையன் அவை நடராஜன் அவை சுத்சாமி பிள்ளைன்னா அவருடைய பையன்தான் அவை நராஜன் துணைவேந்தராக கூட இருந்தாரு தஞ்சைப்பள்ள தெரியலாம் அவருடைய பையன்தான் அவங்க அப்பாவை நான் சொல்கிறேன் பதிற்றுப்பத்துக்கெல்லாம் ஒரே எழுதிய பெரியவர் நல்ல பழம்புலவர் நல்ல பழம்புலவர் ஆமாம் அவை சுத்சாமி பிள்ளை ஏ அவை நடராஜனுக்கே பதிவு வயசு மேலே ஆச்சு இந்த தமிழகத்தில் ஒரு மூன்று பேர் அவய நடராஜன் உண்மையு பாலசுப்ரமணியம் அவரும் தஞ்சை துணைவேந்தரந்தார் தமிழ் துறையில் செல்லப்பன் ஒருவர் இந்த மூவர் தான் இளமையா இருக்கிற காலத்தில் இருந்தே பழம்புலவர்களை மதிப்பவர் அது சரி போட்ட சொல்றேன் பழமையான இந்த மூவர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னிருந்து துணைவேந்தர கூட தஞ்சை துணைவேந்தர் கூட அவையன்ராஜன் அண்ணா வாங்க வாங்குவாங்க சீபா சன்னிதானம் அவர்களே சனிதானம் சொல்வார் சீபாவது அது போல செலம்பொல்லி சொல்லப்பன் உயிரை விடுவான் இந்த மூவரும் மிக எளமை காலம் இப்ப அதெல்லாம் நல்லா வயசு மிக இளமை காலத்தில் இருந்தே பழம்புலவர்களை மதிப்பதில் அந்த மூணு பேர் நான் சிறப்பாக சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் சொல்வதில் அந்த மூணு பேரும் சொல்லுவேன் மூவர் சீபா இன்னொருவர் செலம்பள்ளி சொல்லப்பனார் என்று இப்படி நல்ல ஈடுபாடு அந்த ஈடுபாடுதான் நாம படிக்கல ஆனா அவங்க எல்லாம் படித்தவர்கள் ஐயா உங்ககிட்ட தோல் அப்படி எல்லாம் நினைத்தவர் நல்ல பெரிய பலவர்கள் சரி எனவே அவர் சொல்வார் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி இந்த காம கெடுத்தியெல்லாம் நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லும் அவர் ஒரு ஒரு சமாதானம் சொல்வார் அவை என்ன கேட்ட அவை அந்த காலத்துல பெண் மக்கள் நிரம்ப ஆண் மக்கள் குறைவு எனவே அதனால தவிர்க்க முடியாம ஒருத்தன் பல பேர் கல்யாணம் பண்ணிட்டு சமாதானம் ஆனாலும் அறம் அறம் அதுல ஒண்ணு மாற்றம் அது மாற்றம் இல்லை ஆனா மறுதலையாகவும் இருந்திருக்கிற அரசல் நோய்கொண்டு இருந்துச்சா அது ஒரு காலம் அதுல இந்த பாண்டியனும் என்ன பண்றது கேட்டா இவருக்கு இயல்பாக திருமணம் செய்து கொண்ட பெண் பெண்கள் உண்டு அதோடு கூட இது மாதிரி இருப்பவர்களும் உண்டான் அது எப்படி சொல்லாத நயமான சொல்ல மரபில் வந்த மடவார் பலர் ஏனை மையல் செய்யும் மடவார் பலர் இதான் ஒரு அறிவிப்பாடு மரபில் வந்த மரபில் வந்தா எல்லாம் ஊரடிய வளையப்பட்டு வந்து ஏ கே சென்ராஜன் கிளார்ட்டோட கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க அல்லவா மய்யல் செய்யும் மடவார் பலர் அதெல்லாம் திருமணம் இல்லை மயக்கம் தருகின்றவன் இப்படியாக பலர் அது ரொம்ப சொல்ல சொன்ன வேறு வேறு அது பாட்டலங்கள் மரவில் வந்த மடவார் பலர் மையல் செய்யும் மடவார் பலர் சிவ சிவ இப்படியாக அவர் கல்யாணம் பண்ணிக்காராம் அப்படி இருந்தவர் அதுல ஒரு பெண்ணு அந்த மையல் செய்யும் மடவார் ஒரு பெண்ணு ரொம்ப அவருக்கு கண்ணு கண்ணுமா இருந்தவங்க அந்த போகம் செய்யற அந்த பெண்ணில் ஒருத்தி அவன் அருமையா அப்படி ஆள் நிலை இவருக்கு ரொம்ப ஈடுபாடு அப்படி ஈடுபாடா அந்த காமக்கெடுப்பையோட இருக்கின்ற பொழுது அதே அந்த ஊர்ல பானபக்தரர் என்பவருடைய அருமையான அந்த நல்ல இசைவல்லுனர் அவருக்கு தான் பலகையிட்டது அந்த இது இது திருமுகம் கொடுத்ததெல்லாம் முன்ன படிச்சுட்டோம் அந்த பானபக்தருடைய மனைவியும் மிகச்சிறந்த யாழ்வாசி போடும் ஆனா அவர் பானபக்தனுடைய கற்புடைய தெய்வம் அந்த மாதிரி அந்த பெண் பாண்டியுடையம கடத்தியர் பலர் இருக்காங்களே ரொம்ப இவருக்கு ஈடுபாடு யாழ் வாசிப்பாளா அவளுக்கு என்ன பொறாமை வந்து இவளும் பெரிய யாழ் வாசிக்கிறது ஆசை அதனால மெதுவா அவன் என்ன பண்ணான்னு கேட்டா வேற சொல்ல சொன்னா பத்தி வைச்சா யார்கிட்ட கனவு கிட்ட பத்தி வைச்சாங்க பஞ்சனை மந்திரம் அது எப்ப எது சொன்னா பிடிக்கும் தெரியுமில்ல அந்த இன்ப நுகர்வும் போது வருகின்ற பொழுது மாசு பண்ணி வளம்புரிமத்தே காசரி வரே அப்படிலாம் பேசின போது என்னங்க நீங்க இல்லாத நானும் நானும் அல்ல என்றெல்லாம் சொல்லிவிட்டு இந்த பாருங்க இந்த பானபத்திர மனைவி பெரிய செருக்கா இருக்கிற என்ன அவளுக்கு அவளுக்கு என்ன தெரியும் அவளுக்கு என்ன தெரியும் ஏன் இந்த நேரத்துல அல்லவா என்ன தெரியுங்க அவள் பாருங்க கொஞ்சம் தடுக்கா போறா கௌரவம் போறா அவளை உடுக்குறது இதுக்கு என்ன பிரான் நாளையும் செஞ்சுருவோம்ட்டான் பஞ்சனை மந்திரம் இதெல்லாம் ஒளிப்பதிவு செய்யற தாவம் இது இங்கேயோட போயிட்டா பரவாயில்ல இது எங்கு வேற போகும்போது கவலையா இருக்குது அதுதான் ஒண்ணு மாற்றம் இல்லை அதனாலும் இந்த சொல்லலாம் போகுதுன்னு வருத்தப்படுற இப்படி ஆசையை உடனே உடனே மறுநாள் பார்த்தேன் ரொம்ப நெருக்கமான மனைவி அது காம அதனால பக்கத்துல இலங்கை இலங்கையில யார் நல்ல அருமையா வீணை நல்லா யார் வாசிக்கிறோன்னு பார்த்தேன் ஒருத்தி மிகச் சிறப்பினர் உடனே அழையினர் உடனே ஒரே மூணு மணி நேரத்தில் வந்துட்டான் இல்லை அந்த காலத்தில் வர முடியாது கப்பலில் தான் வரணும் இப்போ அப்படி இல்லை இல்லை நம்ம இதில் திருச்சியில் ஏறணும்னு சொன்னால் சரியா ஒன்றரை மணி நேரத்தில் போய் எங்கே இறங்கி விடலாம் ஜாஃபனாவில் இறங்கி விடலாம் இல்லை காலையில் பதினொன்றரைக்கு ஏறினேன் பன்னெண்டு அல்லவா ஒரு மணிக்கு போயிடலாம் ரெண்டு மணிக்கு சாப்பிட்லாம் மூணு மூன்றுக்கு ஜாபனா யூனிவர்சிட்டியில் பேசலாம் இப்போ அப்படி இல்லை சரி ஜாபன் யூனிட்டியில் மாலையில் நம்முடைய ஆறுமகனாவில் பிறந்த ஊர்ல எது ஆறுமகநாவில் பிறந்த ஊர் யாழ்ப்பாணத்தில் அவர் பிறந்த ஊருங்க அந்த ஊர்லாம் போயிருக்கோம் போய் அருமையான மந்திரம் இருக்கு அந்த மன்றம் யாழ்ப்பாணம் ஆறுமனாவில் யாழ்ப்பாணத்தில் அவருடைய ஊர் ஒரு பகுதி அந்த பகுதியில் போய் மாலையில பேசலாமே இப்ப அப்படிலாம் வந்துட்டு அப்ப பேச முடியாது அப்பல்ல போய் ஆகணும் எப்படி அவங்க கொண்டு வந்துட்டான் கொண்டு வந்துட்டா கொண்டு வந்து அவளுடைய பேசுறான் என்ன தெரியுமா தானா முதல்ல தானியா பேசுகிறான் ஈழ நாட்டில் இருந்து கொண்டு வந்த அந்த பெண்ணிடத்துல பத்திரன் மனைவி தன் எம் பாடுதற்கு ஆழையம் வந்தது எது தெரியுமா ரொம்ப பெரிய இசையில வல்ல தெரியும் ஆனா ஒண்ணு இங்க பானபத்திரம் இருக்கிறான் அவனுடைய மனைவி ரொம்ப யாழ் வாசிப்பா நீ என்ன பண்ணு தெரியுமா நாளைக்கு நீ வாசிக்கும் போது அவளும் வரும்படியே சொல்லிவிடுறேன் நீ என்ன பண்ணுன்னா அம்மா நாம் ரெண்டு பேரும் போட்டி போடுறது யார் வெல்றாங்கன்னு பார்க்கறது என்று நீயே முதல்ல பம்பு கேடு நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டால் அவ பக்கம் பேசுவேன் அது எதுக்கு அவள் பெரிய சார் இந்த நல்லா வந்திருந்தாலும் நீங்கள் இன்னைக்கு ஏழத்திலேருந்து வந்தீங்க ரெண்டு பேரும் ஒத்து வாசிக்க நான் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் இணங்கப்படாது அவ்வாதாரவே வேணும் என்ன தெரியுதா சரி இவ்வளவு எதுனால தலைவாண மந்திரத்துனால சரி மறுநாள் அந்த அவையிலே இவ வந்து அருமையா நீ இவ்வளும் பாடினாள் ஈழத்து பாடி நீ பாடினார் ஈழத்து பாடினி பாடுகின்ற பொழுது அவை பிறகு பானபத்திரன் மனைவி பாடினார் பாடினா அவையில் இருப்பவர்கள் என்ன பண்ணுங்க ஆஹா அருமை அருமை உண்மையிலேயே பானபத்திரன் மனைவி இந்த ஈழத்து பெண்ணை விட நல்லா தான் பாண்டது அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் ராஜாவை பார்த்தாங்க ராஜசேகர பாண்டியனே இவன் அந்த ஈடத்து பெண்ணு பாடும் போது ஆ ஊ அப்படின்னு சொன்னான் இந்த பானபத்திரம் பாடும்போது இவனுக்கு என்ன அவண்டான்னு சொல்லும் இத பார்த்தாங்க அங்க இருக்கிற அவையத்தார்லாம் அதனால இப்பொழுது யார் வென்றார் அப்படின்னு சொல்லும் போது இன்னார் வந்து சொல்லும் போது அந்த இலங்கை பானபத்திரிக்குதான் கைதட்டினாங்க கை தட்டினாங்க அரை மணி நேரம் அரசன் எப்படி அது மாதிரி அங்கிருந்து அவையை தரப்படுத்தா பண்ணிவிட்டார் இங்கே ஒரே ஒரு கருத்து சொல்லப்படுகிறது இந்த கருத்தை நீங்கள் படித்தவர்கள் இங்கே எல்லாருமே இருக்கிறீர்கள் என்னமோ எனக்கு கொஞ்சம் பொருத்தமா படலை என்னடா திருவிழாவணத்தை போய் பொருத்தமா படலன்னு சொல்லப்படாது இருந்தாலும் சொல்லணும்னு சொல்லணும் இல்லை என்னன்னு கேட்டா இப்ப அந்த ஈழத்து பாடி நீ பாடின பொழுது அவை யாரும் மதிப்பு கொடுக்கல ஏன்னா உண்மையிலேயே தரங்கம்பி ஆனா அரசன் அந்த அவளை மதித்தான் என்பதனால அந்த அவையும் மதிப்பு கொடுத்தது இல்லைங்களா அப்ப இது என்னன்னு கேட்டால் அரசன் வழி குடிகள வழ அந்த காலத்து மறைப்படை சொல்லுகிறார் ஒரு ஒரு இது கற்பு இது அமைப்பு என்ன அவன் உட்கோள் எல்லை தெரித்தனர் அவயத்துள்ளார் அன்னவன் புகழ்ந்தவாரே புகழ்ந்தனர் அரசன் புகழ ஆரம்பித்தவனே அவன் புகழ்ந்தவாறே எல்லோரும் புகழ்ந்தனர் என்று சொல்லிவிட்டு தன் கருத்தாக ஒன்று சொல்லுகிறார் பரஞ்சோதி முனிவர் அருளை பெற்று மும்மையும் துறந்தாரேனும் இறைவனுடைய திருவுருளைப் பெற்று இந்த மும்மையும் எது மூன்று ஆசை என்னது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த மூன்று ஆசைகளையும் துறந்தவர் என்றாலும் கூட மன்னவன் சொன்னவாரே சொல்வது வழக்காரன்றோ அரசன் சொன்ன மாதிரி சொல்வதுதான் வழக்கம் என்று சொல்றார் எனக்கு என்னமோ கொஞ்சம் படலை பெரிய ஞானியர்கள் அரசன் சொன்னதை சொல்லணும்னு ஜால்ரா போடணுமா நம்ம இருக்கிறோம் ஜாழ்ரா போடுறோம் பைத்து உழைப்புக்குங்களா முன்னவன் அருளை பெற்று மும்மையும் துறந்த ஞானியர்கள் அரசன் சொன்னதே சொல்வார்களா சொல்வார்களா திருவள்ளுவர் நேரலை மூன்றாம் ஆறுத்து கழிக்கிறோம் நீத்தார் பெருமை உரணும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கு வித்து அவன் இந்த உலகத்தில் இருந்தாலும்பா மேலோகத்தில் முளைக்க வேண்டிய விதை அவன் என்று சொல்றான் சுவை ஒளி ஊறு ஓசையை நாற்றம் என் நைஞ்சன் வயதறிவான் கட்டே உலகுங்க உலகம் ஒன்னாலே இல்லடா அந்த ஞானிகளால தான் இருக்குங்க ஞானிகளால தான் குணம் என்னும் குண்டே நின்றார் வெகுளி தனிமையையும் ஞானியர்களா அரசன் சொன்னவாறு சொல்லுவார் என்னமோ எனக்கு ஐயம் அல்லவா இந்த ஐயத்தை நீங்கள் நினைத்து பாருங்க பார்ப்போம் அரசன் சொன்னவாறே மக்கள் சொன்னார்கள் சொல்வது இல்லை ஆனா முன்ன அவன் உலைப் பெற்று மும்மாயும் தோறந்தாரேனும் மன்ன அவன் சொல்வது வழக்காரன்றோ இந்த வரி என்னமோ போல இருக்கிற மாதிரி படுியர்கள் போய் நாமார்க்கும் குடியல்லும் நமனையெஞ்சோம் நரகத்தில் இழப்படும் நல்லல பாருங்க பெரிய பெரிய குற்றச்சாட்டு சொல்லப்படாது எனவே இந்த மாதிரி ஆனாலும் அந்த அம்மையாருக்கு மிகுந்த வருத்தம் யாரு பானபத்திரன் மனைவிக்கு அழகா பாடியும் உண்மையிலேயே அழகா பாடியும் கூட சில சமயத்தில் அமையும் சில அமையாது உண்டு நம்ம பேச்சில் கூட சொல்றேன் சில நாளைக்கு வந்து நல்லா பேசிடுது நாளைக்கு என்ன கேட்டால் என்னமோ இன்னைக்கு அவ்வளவு என்ன நல்லாதான் பேசுவார் இன்னைக்கு அவ்வளவு அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அது எல்லாத்துக்குமே உண்டு சரிங்களா இசைக்கும் உண்டு ஏழுக்கும் உண்டு நாரகத்துக்கும் உண்டு அதனால் ஒரு கால் வந்து அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல உண்மையிலேயே அழகா பாடி உண்மையிலேயே அவயத்தாரும் போற்ற ஆரம்பிக்கின்ற காலத்தில் அரசன் செய்யாமையினாலே மற்றவர்களும் அப்படி அடங்கி விட்டார் அது மிகுந்த வருத்தம் இல்லை மிகுந்த நேரே சொக்கநாதரத்தில் சென்றார் எப்பொழுதும் தான் தன் கணவனும் எல்லாம் வழிபடுகின்ற தெய்வம் சொக்கநாதர் அதனால சொக்கநாதரம் போய் தன் மனம் திரந்து ஒரு மூன்று பாடல்களை பாடி விண்ணப்பிக்கிறார் மூன்று பாடல் அருமையான பாடல் இல்ல அருமையான பாடல் இங்கே நீங்க பதிஞ்சது மணி வரை கொஞ்சம் கூட நினைக்கூடாது மிக அற்புதமான பாடல் ஒரு காலத்தில் சிற்ச்சலை நூல்களை பயின்றால் ஒரு காலத்துல நூல்களை பயின்றதுன்னு சொன்னாட்டு மனசுல நெற்று பண்றது அதுதான் ஒரு காலத்துல இருந்தது படிச்சிட்டீங்களா முதல் திருவிழாடல இருந்து வன்னியும் கிணறும் இலிங்கமும் அடைத்த படலும் ஆகிய அறுபத்தி நாலாவது திருவிழாடல் மனசில் இருந்து படிக்கிறது தான் படித்ததுன்னு ஒரு காலத்துல அப்புறம் அது அந்த காலம் போய் ரெண்டாவது காலம் வந்தது அப்படின்னு முக்கியமான பாட்டை நெற்று பண்றது இது ரெண்டாவது காலம் இரண்டாவது காலம் மூன்றாவது இந்த படிச்சிருக்கோம் அவ்வளவுதான் அப்படிப்பட்ட அருமையான பாடல் ஒரு மூன்றை இசைக்கிறாள் ஆனா அந்த அம்மா இசைக்கிற மாதிரி நம்மால் இசைக்க முடியாது அங்கே போய் அந்த பெருமான் முன்னிலையில் நின்று இந்த மூன்று பாடல்களையும் தன்னுடைய வாய்விற்று பாடுகிறார் குடங்கை நீரும் பச்சீலையும் படங்கொழ்பாயும் புவனையும் தருவாய் மதுரை பரமேற்றி பெருமானி உன்னிடத்தில் அன்பு உண்டு எங்கிருந்தவர்களானாலும் சரி எப்படிப்பட்டவர்களானாலும் சரி நிறைய பூவெடுத்து நிறைய தண்ணீரையோ நிறைய பாலையோ நிறைய தேனையோ அபிஷேகம் பண்ணணும் கூட கிடையாது நீரும் இவ்வளவு தண்ணி இவ்வளவு தண்ணி அப்படி அப்படி இப்படி எடுத்து குடங்கை நீர் குடங்கினா இந்த இருக்கிற நீருக்கு பிறகு அது குடங்கை நீரும் பெரிய வில்வத்தில் அந்த மூணு வில்வம் மூணு மூணு தலையா இருக்கிற வில்வம் அது அப்படியே ஈ அடிக்காம வந்து வாடிடாமே அப்படிப்பட்ட வில்வம் கூட இல்லை சுமப்பாச்சையலை வாத அந்த வாகநாராயணையும் இவளவு தண்ணி அந்த வெறும் பச்சிலையும் அப்படி இட்டு வழிபாடு சேர்ந்து என்ன தருவாய் படங்கொள் பாயும் பூவனையும் தருவாய் மதுரை பரமேட்டி படங்கொல் பாயினர் பாம்பனேல படுத்திருக்கிறது திருமால் பதவி பூவனையும் புவிலேயே இருப்பான் யாரு நான் முகன் எனவே இவ்வளவு தண்ணியும் ரெண்டு பச்சை எல்லையும் வழிபாடு செய்தா கூட அவங்களுக்கு திருமால பதவி என்ன பிரம்ம இப்படி எல்லாம் கொடுப்பாய் பெருமானி படங்கொள் பாயும் புவனையும் தருவாய் மதுரை பரமேட்டி இப்படி தருகின்ற கருணை வள்ளல் நீ ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கல ஒரு பத்து பதினைஞ்சு நாளா என்ன ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல என்ன கேள்வி ஆண்டவன் இவ்வளவு தண்ணி ஒரு நாலு போட்டாலே திருமால் பதிவு என்ன பிரதி எல்லாம் அப்படித்தானே ஆமாங்க அவ்வளவு கருளை வல்லுங்க சரியா பன்னெண்டு மணி ஆனா ஒரு ஓட்டை எடுத்துக்கிட்டு உங்க பெருமான் ஏன் போறான் இவ்வளவு தர்ற ஆளு இவ்வளவு தண்ணியும் ஒரு ரெண்டு இலையும் போட்டாலே வந்து நீ அந்த பதவியெல்லாம் தருகிற உங்க பெருமான் செல்வந்தர் பாடங்கொள் பாயும் பூவனையும் தருவாய் மதுரை பரமேட்டி என்ன செய்யற சரியா பண்டுமணி ஆச்சுன்னா பாடங்கொள் பாயும் பூவனையும் தருவாய் நீ என்ன செய்ற கையில் பாடுதலை கொண்டு ஒரு ஓட்டை எடுத்துக்கிட்டு நாலு பேரு அதுக்கு என்ன நம்பல் சொல்லுவேன்னு கேட்ட தன்னை வழிபடுகின்ற சேர்ந்தவர்களுக்கு மிகக்கு சின்ன வழிபாடு செய்தாலுமே பெரிய பெரிய போகம் எல்லாம் கொடுக்கிறடி பன்னெண்டு மணி ஆனா உடனே ஒரு ஓட்டை எடுத்துட்டு போய் பிச்சை எடுக்கிறியாப்பா இது ஏம்மான்னு பலரும் கேட்குறாங்க நான் என்ன சொல்றேன் சாமி என்ன சொல்றதுங்க நாம அப்படியே விட்டு விட்டு போடுவோம் அதுக்கு பில்லர் படத்தணுமா நடத்தணுமா இவ்வளோதான் பாட்டில் இருக்குது இப்படி இருக்கிற நீ இப்படி ஏன் உங்க பெருமான் இருக்கிறான் என்று ஊரெல்லாம் திட்டுது அதுக்கு நான் என்ன சாமி பதில் சொல்றது காரைக்காலம் ஏற்படும் வினாவை கேட்டார் அதனுடைய தாக்கம் இது அப்படி அல்ல அவர் காட்டது வேற மாதிரி பெருமானி நான் பிறந்து மொழிபெயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்தனின் சேவடியே சேர்ந்திருக்கிறேன்